بَا اَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ رَبَّنَا وَابْعَثْ فِيهِمْ رَسُولًا مِنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ பெரியே கணவான்களே சகோதரர்களே மிக பெரிய அருளின் காரணமாக பெரிய பேருபகாரத்தின் காரணமாக அவனுடைய தீனை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்பதற்கும் அது சம்பந்தமான சபைகளில் மஜிலிசுகளில் அமருவதற்கும் அது சம்பந்தமான முசாக்கராக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் தொடர்ந்து நம்மவர்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றான் இதற்கு மிக அதிகமாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த சூழல நம்முடைய சிறோன்ல வாழ்ந்தாலும் சரி எல்லா சூழல்ல வாழக்கூடியவர்களுக்கும் இந்த தீன் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான உழைப்புகள் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கின்றன யாருமே இந்த தீனை விட்டு தூரமாகிவிடக்கூடாது என்பதற்காக அது பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவர் மட்டுமல்ல ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அலமது நாம் அல்லாஹுக்கும் மிக அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் வசிக்க கூடிய முஸ்லிம்கள்டத்திற்கு ஒரு முறை என்ன ஐந்து வருடம் பத்து வருடத்திற்கு ஒரு முறை பேச்சை கேட்க கூட சந்தர்ப்பமே இல்லை ஆனால் அல்லாஹூ சுபான எப்படி இறக்கமுள்ளவன் என்றால் நாம் எவ்வளவுதான் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தாலும் எவ்வளவுதான் அவனுடைய கக்களைகளை புறக்கணித்து வாழ்ந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அவன் தடுத்த ஹராமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தாலும் மனிதன் ஆச்சரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை செய்து விடுவதை போல் அல்லாஹூ சுபான அவசரப்படுவதில்லை ஆச்சரப்படுவதில்லை மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை மனிதனுக்கு தெரிய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றான் மனிதன் தவறு செய்கின்றானே பாவம் செய்கின்றானே என்று நினைத்து மனிதனுடைய உணவிலோ நீரிலோ எந்த ஒரு குறைவும் செய்வதில்லை முழுக்க மணி நேரமும் மனிதன் பாவம் செய்தாலும் சரி அவனுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் அல்லாஹ் மாற்றம் செய்வதில்லை இருபத்தி மணி நேரமும் மனிதன் அல்லாஹுவை மறந்தாலும் மனிதனை அல்லாஹ் மறப்பதில்லை கூறுகின்றான் எவன ஆதம் இன் ஜக்கர்த்தனி ஜக்கர் துக்கி தனி ஜக்கர் துக்க ஆதமுடைய மகனே என்னை நினைத்தால் நானும் என்னை நினைத்து கொண்டிருப்பேன் என்னே மறந்தாலும் நான் என்னை மறக்க மாட்டேன் நினைவு புரிந்து கொண்டே இருப்பேன் يا ابن ادم لي عليك فريضه ولك علي رزقك يلك ها عندي उन्मी எனका ها عندي उन्मी ஒரு கடமை கட்டாயமான ஒரு அவசியமான கடமை இருக்கின்றது உனக்கு உளவு தர கூடிய ஊளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கூடிய பொறுப்பு அது என்னுடையதாக இருக்கிறதே فخلقتني في فريضتي لم اخالفك في رزقك என்னுடைய ફરதுக்கு மட்டும் செய்து அதை நீ விட்டுட்டாலும் உனக்கு தர கூடிய உளவில் நான் மாற்றம் செய்ய மாட்டேன் உனக்கு செய்யக்கூடிய உதவிகளில் எந்த ஒரு குறையையும் விட்டுவிடவே அதே தொடர்ந்து நான் செய்து கொண்டே இருப்பேன் ஆதனுடைய மகனே உன்னை நான் படைத்து உனக்காக வேண்டித்தான் பிரபஞ்ச பொருள் அனைத்தையும் படைத்திருக்கின்றேன் அல்லாஹை ஏற்ற ஒரே ஒரு மனிதனுக்காக வேண்டித்தான் ஏழு வானங்களையும் அல்லாஹ் இயங்க வைத்திருக்கின்றான் பூமிகளையும் அல்லாஹ் இயங்க வைத்திருக்கின்றான் வானிலிருந்து மழை பெரிந்து என்றால் மனிதனுக்காக பூமியிலிருந்து அல்லாஹூ சுகத்தால ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான வசுக்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொரு நாளும் கடலில் பல கோடி தொன் மீன் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது மனிதனுக்காக ஒவ்வொரு நாளும் பல தொன் மரங்களிலிருந்து பழங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது மனிதனுக்காக ஆக இப்படியே நாம் பார்த்தோம் என்றால் முழு உலகத்தையும் இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹூ சுபானா எங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறார் சுருக்கமாக சொன்னால் கூடுகின்றான் படைத்திருக்கிறேன் அனைத்தையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய அலைகளைத்தான் மா என்று கூறியிருக்கின்றான் அல்லாஹூசுலா நமது கண்களுக்கு தெரியக்கூடிய தெரியாத அனைத்தையும் எங்களுக்காக வேண்டிய படைத்து மனிதனுடைய அவனுடைய அசைவுகளுக்காக அவனுடைய நடவடிக்கைகளுக்கு தோதுவாகத்தான் உலகத்தி என்பதை திறக்கின்றான் பகலையும் இரண்டையும் மாறி மாறி வரச் செய்கின்றான் சூரியனையும் சந்திரனையும் மாறி மாறி அனுப்புகின்றான் மனிதனுடைய நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கு தோதுவாகத்தான் அல்லாஹ் படை காற்றை வீச செய்திருக்கின்றான் உலகத்திலே மனிதன் எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் சரி அவன் ஒரு மூச்சை முடிவதாக இருந்தாலும் சரி உள்ளுக்கு ஒரு மூச்சை எடுப்பதாக சரி காற்றுடைய ஊற்றம் தேவையாக இருக்கின்றது எல்லா இடங்களிலும் அல்லாஹ் காற்றை வீச கடலிலே பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு தீவிலே வாழ்வதாக இருந்தாலும் சரி மலை உச்சியிலே சில குடும்பம் வாழ்வதாக இருந்தாலும் சரி அல்லது காட்டுக்குள்ளே காட்டு வாசிகள் வசிப்பதாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமா அல்லாஹு தொடர்ந்து அந்த காற்றை வீச செய்து கொண்டே இருக்கின்றான் ஒரே ஒரு நிமிஷத்திற்கு அல்லாஹ் காட்டுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டான் என்று சொன்னால் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் மூச்சு கிணறி இறந்து விடுவார்கள் அல்லாஹூதாலா கூறுகின்றான் நான் நினைத்து விட்டேன் என்றால் இந்த காட்டுடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுவேன் காட்டுடைய ஓட்டம் நின்று விட்டது என்று சொன்னால் ஆங்காங்கே கப்பல் அதாவது போட்கள் கப்பல்கள் செல்லக்கூடிய வைகள் எல்லாம் அப்படி அப்படியே தண்ணீருக்கு மேலால் இஸ்தப்பித்து போய்விடும் அல்லா திருமறையில கூறக்கூடிய நேரத்தில் நான் நாடி விட்டேன் என்றால் அந்த காட்டுடைய ஓட்டத்தை நிறுத்திவிடுவேன் காட்டுடைய நின்று விட்டது என்று சொன்னால் ஆங்காங்கே கப்பல்கள் அனைத்தும் அந்தந்த இந்த இடங்களில் ஒரு இஞ்சு கூட நகராமல் நின்று விடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் தான் காற்றை வீச ஆகாயத்திற்கு செல்ல செல்ல செல்ல காற்றுடைய அழுத்தம் குறைவோம் அங்கே விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தான் செல்கின்றார்கள் ஆக மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் அனுப்பி இருக்கின்றான் வேகமாகவும் காற்றை அல்லா வீச செய்யவில்லை மிக வேகமாக புயல் காற்று போல் வீசினது என்று சொன்னால் அது மனிதனுக்கு ஆபத்தாக மாறிவிடும் எந்த அளவிலே அந்த காற்று தேவையோ அந்த அளவிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் சூரியனுடைய ஒளி தேவை சந்திரனுடைய ஒளி தேவை ஆனால் இரண்டுடைய வேகத்தை ஒளியையும் அல்லாஹ் வித்தியாசமாக படைத்திருக்கின்றான் சூரியனுடைய வேகம் வேகத்தை சந்திரனை சுமார் ஒன்பது கோடி சுமார் ஒன்பது கோடி முப்பது லட்சம் மைல்களுக்கு மேலால் சூரியனையும் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மைல்களுக்கு மேலால் சந்திரனையும் வைக்க வேண்டிய அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இரண்டுக்கும் வெவ்வேறான வேகங்கள் இரண்டுக்கும் வெவ்வேறான ஓடு பாதைகள் சூரியனுடைய ஓடு பாதையில் அது ஓடலாம் சந்திரனுக்கு ஏற்படுத்திய பாதையில் அது ஓடலாம் இது அதை முந்த முடியாது அதை இது இருக்கக்கூடிய இடத்திற்கு வரவே முடியாது அல்லாஹன் தான் நாம் சில தனியான இடங்களை பாதைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் அது அந்த பாதைகளில் தான் சுற்று சுழண்டு கொண்டே இருக்கின்றது சூரியன் ஒருபோதும் சந்திரனை அடைய முடியாது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வர முடியாது இரவு பகலை முடியாது சூரியன் வேறு சந்திரன் வேறு இரவு வேறு பகல் வேறு அனைத்தையும் வெவ்வேயாக படைத்திருக்கிறது மேலான பெரியார்களே சகோதரே அல்லாஹூசு இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருப்பதே இந்த களிமா சொன்ன ஒரே ஒரு மனிதனுக்காக முழு உலகத்தில் வசிக்க கூடிய அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவர்களுக்காக வேண்டி அல்ல அல்லாகவே ஏற்காதவர்களுக்காக வேண்டி அல்ல அல்லாகவே இல்லை என்று சொல்லக்கூடிய நாசிகர்களுக்காக வேண்டி அல்ல வெறும் அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒரே ஒரு மனிதன் கூறிக்கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அல்லாஹூசு பானு தாலா நடத்த நடத்திக்கொண்டிருக்கின்றான் அவனுக்காக வேண்டி மலக்குமாரிகளுடைய பெரிய ஒரு படை ஒவ்வொரு வினாடியும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் வைத்த வேறு யாரும் அறிய முடியாது ஒவ்வொரு மனிதனுடன் எத்தனை மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் ஒரு முஸ்லிமானவனாக இருந்தால் அவனுடைய கண்ணை மட்டும் பாதுகாப்பதற்கு பத்து மலக்குமார்கள் இரவிலே பத்து மலக்குமார்கள் பகலிலே பத்து மலக்குமார்கள் இன்னமும் மலக்குமார்கள் சாட்டப்பட்டிருப்பதாக நதி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவனுடைய நன்மையை தீமையை எழுதுவதற்கு இரண்டு மழக்குமார்கள் அவளுடைய உணவை கொண்டு சேருவதற்கு என்று தனியான மலக்குமார்கள் இப்படி அல்லாஹூ ஒவ்வொரு மனிதனுடைய எத்தனையோ தேவைகளுக்கு பல மழக்குமார்களை ஏற்படுத்தி அல்லாஹு சுபானா இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்து மனித சமுதாயத்தை உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றான் கனிமா சொன்ன ஒரே ஒரு மனிதன் இருக்கும் வரை முழு உலகமும் அவனுக்காக இயங்கும் இந்த கனிமா சொன்னவன் இருந்தவன் இறந்து விடுகின்றான் உலகத்துல லட்சம் அல்ல பல கோடி காசர்கள் அல்லாஹோ ஏற்காதவர்கள் வாழ்ந்தாலும் சரி அதற்கு இந்த சூரியன் ஒளியை கொடுக்காது உலகை விட பண்படங்கு பெரிய இந்த சூரியன் அது சுடர் இழந்து ஒளி இழந்து பஞ்சே போன்ற மலைகள் எல்லாம் இடம்ஞ்சே போன்று பறந்து கொண்டிருக்கும் கால்நடைகள் கவனை பரத்து ஆங்காங்கே அழிந்து திரிந்து கொண்டிருக்கும் ஒய்தல் பிகாரு சுஜ கடலுடைய நீர் குறித்து கொந்தளித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இவ்வளவு பெரிய அல்லாஹூ சுபான சமுதாயத்தை உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றான் ஏன் வாழ்விற்கு ஏதாவது தயார் செய்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இதோடு அல்லாஹ் நிறுத்திக் அவர்களுக்கு உண்மையான நேரான வழியை சொல்லிக் கொடுப்பதற்காக வழியை காட்டிக் கொடுப்பதற்காக அல்லாஹூ சுபானு தாலா லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சொப்புகள் சுமார் நான்கு வேதங்களை அல்லாஹு பானுவா அனுப்பி அனுப்பி இந்த மனித சமுதாயத்திற்கு விளங்க வைத்துக் கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நபிமார்கள் உலகத்திற்கு வந்த காலத்துல அந்தந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் பாவத்துல அநியாயத்துல அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல அவர்கள் எல்லை மீறி வரம்பு மீறி இருந்த நேரத்துல தான் அல்லாஹூசு பானு தாலா நபிமார்களை அனுப்பினார் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆக ஒவ்வொரு நபிமார்களும் உலகத்திற்கு வந்து அவர்கள் அனுப்பப்பட்ட அல்லாஹ் உங்களை படைத்த நோக்கம் என்ன லட்சியம் என்ன குறிக்கோள் என்ன என்பதை தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள் அந்தந்த நபிமார்களை கூட அல்லாஹூ சுகானத்தால வேறொரு நாட்டில் இருந்து அவர்களுடைய பாஷையை அறியாதவர்களை அல்லாஹ் அனுப்பவில்லை அவர்களுக்கு உள்ளிலிருந்து அவர்களுடைய பாஷையை பேசக்கூடியவர்களாக அவர்களிலே ஒருவரை நபியாக அனுப்பினான் அவர்களுடைய முழு நடவடிக்கைகளையும் அந்த நபி அறிந்திருப்பார் இப்படியே நபிமார்களுடைய மொழியிலே தான் நபி முகமது அலி வசல்ல இறுதியா அல்லாஹு அனுப்பி வைக்கின்றான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் எல்லா ரசூமார்களுக்கும் தலைவராக முகமது சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களை அல்லாஹு இறுதியாக முச்சிரையாக கடைசியாக அனுப்பி முகமது சல்லல்லா ஹுலி சொல்லாம் அக்காவுக்கு வந்த நேரத்துல சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் அந்த முழு அரேபிய தீப கட்பமும் இருக்கி இருந்தது ஒரே ஒரு மனிதன் கூட அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒரு மனிதன் கூட அந்த முழு அரேபிய தீப கட்பத்தில் அநியாயங்கள்ல குப்புரல்ல சிறுக்கில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் சொன்னால் மனிதர்களிடம் இருக்க வேண்டிய தன்மைகளோ பண்புகளோ குணங்களோ எதுவுமே இருக்கவில்லை மிருகங்களை போன்று அவர்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில்தான் முகமது சல்லாஹு அலே வசல்லம் அவர்களை அல்லாஹு சுபான அனுப்பி வைக்கின்றார் முகமது சல்லாஹ் செல்லாம் அவர்கள் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய இஷ்டப்படி அந்த மக்களை சீராக்குவதற்காகவே நீ முயற்சி செய்யவில்லை அல்லாஹு சொன்ன அந்த மனிதர்களை சீராக்கின்றார்கள் எத்தனையோ விதத்தில் அவர்களை சீராக்க வேண்டும் அதாவது ஜீனை விட்டும் தூரமாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் கெட்டிருக்கின்றது உள்ளத்தையும் சீராக்க வேண்டும் கல்வியிலையும் பின்தங்கி இருக்கின்றார்கள் அதையும் சீராக்க வேண்டும் பொருளாதாரத்திலும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள் அதையும் சீராக்க வேண்டும் மனிதர்களிடம் வேண்டிய குணங்கள் இல்ல மிருக குணங்கள் இருந்தது நாகரீகமான நல்ல குணங்களை உண்டு பண்ண வேண்டும் இவைகள் அனைத்தையும் சீராக்க வேண்டும் ஆனால் ஏதே முன்பு செய்வது அந்த கருத்தீபை அல்லாஹு நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் ஹஜரத் இப்ராஹிம் அலிஹி சலாத்து சலாம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் பல துவாக்களை கேட்டார்கள் அவர்களுடைய தியாகத்துடைய காரணமாக அல்லாஹூசு அவர்களுடைய அதிகமான துவாக்களை கபூர் செய்திருந்தார் இந்து உலகத்தில் கேட்கப்படுகின்றது தியாகத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார் தியாகத்துக்கு பின்னால் துவா கேட்டால் அந்த துவா கபூலாகும் ஹதரத் சலாத்து சலாம் அவர்கள் கூட தொள்ளாயிரத்தி ஐம்பது வாழ்ந்து எட்நூத்தி வருடம் உழைப்பு விட்டார்கள் நீ உதவி செய்ய நேரத்தில் உத்தரவிட்டான் கீழால் இருக்கக்கூடியதே பொலி என்று சொல்லி துவா கேட்ட உடனே அல்லாஹூ இல்ல பிரளயத்தை அனுப்பி அவர்களை அளித்தாா் அதே மாதிரி ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து சலாம் அவர்கள் மிகப்பெரிய மூன்று தியாகங்களை செய்கின்றார்கள் முதலாவது என்ன அவர்கள் தன்னுடைய தியாகம் அவர்களே நெருப்பிலே தூக்கி எரியப்படுகின்றார்கள் ஏகத்துவத்திற்காக அதற்கும் அவர்கள் தயாரானார்கள் இரண்டாவது அவர்களுடைய அதாவது பச்சிரம் பாலகன் மகன் இஸ்மாயில் அலி சலாத்து அவர்களையும் மனைவியையும் அந்த பள்ளத்தாக்கில மனித சஞ்சாரமற்ற இடத்துல விட்டுவிடும்படி அல்லாஹ் கூறுகின்றான் அதையும் செய்தார்கள் மூன்றாவது எண்பதற்கும் மேற்பட்ட வயதை தாண்டியதற்கு பின்னால் அவர்களுக்கு அழகான ஆண் கிடைக்கின்றது அதை அறுக்கும்படி பெருமாள் செய்யும்படி அல்லாஹூ உத்தரவிறகம் அதற்கும் தயாராகின்றார்கள் ஆக மிகப்பெரிய மூன்று தியாகங்களை அவர்கள் சேர்க்கின்றார்கள் அதனால் அவர்கள் கேட்ட துவாக்கள் அல்லாஹூத்தால் அதிகமான துவாவை அவர்களுடைய காலத்திலே கபூல் செஞ்சிட்ட அவர்கள் கேட்ட துவால் உண்டு அதற்கு இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் கேட்டார்கள் அச்சமற்ற பயமற்ற ஊராக ஆக்குவாயாக இந்த ஊர் வாசிகள் இந்த ஊருக்கு யார் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு பழங்களை கொண்டு நீ உணவளிப்பாயா என்று துவா கேட்டார்கள் அதையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் அந்த ஊரை அச்சமற்ற பயமற்ற ஊராக எந்த அளவுக்கு ஒரு கொலை எல்லைக்குள்ளால் நுழைந்தால் கொலைக்குரிய மார்க்கத்து ஆடையுடன் ஒருட்டையாட முடியாது வேட்டையாடுவது கூடாது ஹராம் இந்த அளவுக்கு அல்லாஹ் அச்சமற்ற ஊராக அந்த ஊரை ஆக்கி வைத்திருக்கின்றான் இரண்டாவது சொன்னார்கள் இந்த ஊர் வாசிகளுக்கு பழங்களை கொண்டு நீ உணவளிப்பாயாக என்று அல்லாஹூ சுதான பேர் ஒரு ஏற்பாட்டை செய்தான் என்று சொன்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மக்காவுக்கு வந்து அவர்கள் அவர்களும் செய்கின்றார்கள் அந்த அதற்கு பின்னால் அந்த கிராமத்தை கொண்டு போய் மக்காவிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் என்று சொல்லி ஏன் அவர்களும் தவா செய்தார்கள் அந்த கிராமமும் அது பார்க்க இருக்கின்றது அங்கு உலகத்திலே இல்லாத பழங்கள் கனிகள் எல்லாம் இன்றும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது அவர்களுடைய துவாவுடைய பிரதிபலம் هذا ما الذي حضرت إبراهيم عليه الصلاة والسلام والدعاء كيركند آرخل يا الله ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم يا الله إنه إذي قدم بطل هذا هو إنه إذي ومسا وليلة أور النبييني أنفويندهم அந்த நபி எத்துலு அலேஹி உன்னுடைய கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பார் அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபியை அனுப்புவாயாக இன்று மூன்று விஷயங்கள் இந்த துவா குறிப்பிட்டாங்க ஒன்று உன்னுடைய கிட்டாபையும் அவருடைய சொன்னா என்று சொல்லக்கூடிய ஹதீஸையும் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவது அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் சிறுக்கிலிருந்து மோசமான தன்மைகளில் அதேபோன்று நதி சல்லாஹ் அலையை சொல்லாம் இப்ராஹிம் அலி சலாத்து சலாம் அவர்களுடைய அதே பரம்பரையில் இருந்து தான் வரகின்றார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து சொல்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் ஹதரத் இஸ்மாயில் அலி சலாத்து சொல்லாம் அவர்களுடைய பரம்பரையில வந்தவர்கள் தான் ஹசரத் முகமது சல்லு ஆனா ஹஜரத் இப்ராஹிம் அலி சலாத்து சொல்லாம் இந்த துவாவை அல்லா ஏற்கின்றான் நீங்கள் சொன்ன உங்களுடைய சந்ததியிலிருந்து ஒரு நதியை நாம் அனுப்பிவிட்டோம் நீங்கள் சொன்ன அதே மூன்று வேலையை செய்யக்கூடிய ஒருவரை தாம் நாம் அனுப்புகின்றோம் மாற்றி கூறுகின்றான்யு அந்த எழுத படிக்க தெரியாத அவர்களில் இருந்தே நான் ஒரு நதியை இதோ அனுப்பி வைத்து விட்டேன் முதலாவது அல்லாஹுடைய ஆயத்துகளை ஓதி ஓதி அந்த மனிதர்களை அல்லாஹுடைய ஜீவன் பக்கம் அழைப்பார்கள் தாவத் இரண்டாவது அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார் குப்புரேஷு ஈமானுடைய உழைப்பு கற்றுக் கொண்டே இருப்பல்வி இந்த மூன்று விஷயங்களை அல்லாஹூத்தால சொல்லி இப்பொழுது அல்லாஹ் தடுத்து சொல்லிக் கொடுக்கிறான் முகமது இதர்களை தீராக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க இந்த முறையில பாடுபடுங்க நிதான பெரியார்களே சகோர்களே முகமது சல்லாஹ் அவர்கள் அல்லாஹு அந்த தருத்தீவில் அந்த முறையில் என்ன செய்கின்றார்கள் பாடுபடுகின்றார்கள் முதலாவது தாவத்துடைய உழைப்பில் இரண்டாவது ஈமானுடைய முயற்சியில் மூணாவது அந்த மக்களுக்கு கல்வி அறிவை கற்றுக் கொடுப்பதில் பலவிதமான உற்சாகப்படுத்தி ஆர்வம் ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள் தாவத்கலிட அல்லாஹும் கொடுத்தான் அதற்கு இப்ராஹிம் அலி சலாத்து கேட்ட துவாவும் முதலாவது தாவத்தை பற்றித்தான் அதனால மக்காவுட வாழ்ந்த பதிமூணு வருடமும் நபி அவர்களுடைய வேலை என்ன தாவத்து மக்கால இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கவில்லை முக்கியமான பருதுகளை கடமையாக்கவில்லை அவர்களை செய்து கொண்டிருந்த பாவமான காரியங்களை செய்ய வேண்டாம் ஹராம் கூடாது என்ற தடைகளை விதிக்கவும் இல்லை காலையில் இருந்து மாணவி நபி அவர்களும் நபியுடைய கரத்தை பிடித்து ஏற்று இஸ்லாத்தை செலகிய எல்லா சகாபாக்களும் ஒட்டமொட்டமாக இந்த தாவத்தடைய உழைப்பை செய்தார்கள் நபியுடைய காலத்தில் பாகுபாடு வித்தியாசம் இருக்கல்ல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் பாமர கிராமவாசி நகரவாசி அடிமைபாடும் ஒட்டுமொத்தமாக என்ன செய்தார்கள் உழைப்பை ஆரம்பமாக தன்னுடைய நோக்கமாக ஆக்கி கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே அந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் முதலாவது இஸ்லத்தை ஏற்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் நபியவர்கள் வேண்டாம் என்று தடை நிலமல் நமக்கு சாதகமாக கொண்டு நன்ம வந்து சேர்றாங்க மிக முக்கியமான சுவர்க்கவாதிகள் என்று நன்மாரப்பட்ட ஆறு பேர்கள் அதுல வந்து சேர்ந்தார் அதே மாதிரி என்று சொல்ல நபி அவர்கள் வேண்டாம் என்று தலை விதித்தும் போய் தாவத் கொடுத்தார்கள் சில நேரங்களில் நபி அவர்களே அனுப்பி வைத்தார்கள் ஹதரத் முசாபிபு ரவி அல்லாஹுவான் செய்வதற்கு முன்னாலே மதீனாவுக்கு அனுப்பினார்கள் மதீனாவாசிகளுக்கு தாவத் கொடுப்பதற்காகவே அதே போன்று வேண்டாம் வேண்டாம் என்று கூறியும் அவர்கள் இவர்கள் அவர்களை அழைத்துக் இருக்கின்றார்கள் அவர்கள் கல்லால கம்பால கொல்லால் அடித்து அதே இடத்தில் அவர்களை கூட செய்கின்றார்கள் அதிகல்லப்பட்டதற்கு பின்னால் நபியவர்கள் சொன்னார்கள் இவர் வரக்கூடியவரை போன்று குறிப்பிடுகின்றான் ஏற்றுக்கொள்ள மூணாவது எனது கூட்டம் இடையறையா விட போறாங்க கல்லால் அடித்துக் கொள்றாங்க ஆதரேந்த சம்பளம் மேலான பெரியாரளே சகோர்கள மக்காவுடைய பதிமூறு வருட காலா கடையா திருவா சந்தை சந்தையா ஒவ்வொரு செல்வார்கள் காலத்தில் எல்லா்களும் வந்து போகக்கூடிய மெயின் வழியில நின்று கொள்வார்கள் நபி சல்லா நபி அவர்கள் யாரென்று யாருக்குமே தெரியாது செய்யாம் அறிமுகம் செய்யாமல் சொல்வார்கள் இடம் தரக்கூடியவர்கள் யாரும் எட்டி வைக்கணும் நீங்க யாராவது எனக்கு உதவி செய்யுங்க நின்று கொண்டு அறிமுகம் செய்வதற்காக வேண்டிய சில நேரங்களில் முத்தரி போவாங்க அவங்க அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்காலத்தில் நுழையிறாங்க ஆரம்ப காலத்திலிருந்தே நபி சலாஹி கூடாரம் கூடாரமாக செல்வாங்க இளானா பெரியார்களே சகோர்களே ஆஹா சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் பூரணமா விளங்கினாங்க எங்களுடைய முதலாவது வேலை தாவத்து தான் ஐபாதத்தை கொண்டு நம்முடைய அமல்களை கொண்டு வணக்கங்களை கொண்டு நம்மளை மாற்றமோ அல்லது அடுத்தவர்களுக்கு ஹிதாயத்தோ கிடைக்காது அடுத்தவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா தாவத்துடைய உழைப்பை செய்யணும் நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகளை வச்சு சவாபு கிடைக்கும் நன்மை கிடைக்கும் கூலி கிடைக்கும் ஆனா அடுத்தவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்காது அடுத்தவர்கள் நம்முடைய அமல்களை இபாதத்துக்களை வீட்டி இஸ்லாத்துக்குள்ள நுடைய மாட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்ததுனால நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் சஹாபாக்கள் தூர தூரமான இடங்களுக்கு போனாங்க எந்த அளவுக்கு நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதுதான் ஜபலை எமனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நபி சல்லாஹி ஹதரத் மாதி ஜபலை அனுப்பி வைக்கிற நேரத்துல சொன்னாங்க முகாதே ஹிஜ்ரி எட்டுல அனுப்பி வச்சாங்க மோகாதே நீங்க போறீங்க திரும்பி வரக்கூடிய நேரத்துல சில நேரம் என்ன சந்திக்க மாட்டீங்க பாக்கியம் கிடைக்க நபிவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே தூர தூரமான இடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் நபிவர்களும் நபி தோழர்களும் ஈடுபட்டது மக்காவில இறக்கின் அதிகமான ஆயத்துகள் ஈமான் சம்பந்தமான ஆயத்து தான் சம்பந்தமான ஆயத்து நரகம் சம்பந்தமான ஆயத்து ஆஹ்ரா சம்பந்தமான ஆயத்து மக்கால மசாய அல்லா இறக்கவில்லை நிக்க தல கூடிய இவைகள் அதிகமான ஆயத்துகள் மதியனாவுக்கு போனதற்கு பின்னால்தான் இறக்கப்பட்டு அவர்களுடைய உள்ளங்களை சீராக்கிக் கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு எங்களால் விடவே முடியாது என்று கூறியிருப்பார்கள் மதுவை அறிந்த என்று மக்களை சொல்லல லாத்த நீங்க விபச்சாரம் செய்ய என்று சொல்லி இருந்தால் லானதா ஜிணாபதா எங்களால முடியாது சொல்லி மக்கால ார்கள்த்திற்கு செல்லக்கூடிய நேரத்திலும் படித்து கொடுத்தாங்க சிறத்திர கிதாபுகள பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒக்கா சாஹிபு மெஹசன் என்று நினைக்கின்றேன் ஒரு சஹாபி யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று வால் உடைந்து விடுகின்றது உடனே நபித்தை வந்து முறையிட நபி ஒரு மரத்தில் உள்ள ஒரு கொப்பை உடைத்து கொடுத்து இதாங்க இதற்கு நீங்க யுத்தம் செய்யுங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்கல நான் அவர்கள் இவ்வளவு பெரிய ஆயுதங்கள் வைத்திருக்க நான் இந்த பொல்லால கம்பால் இப்படி யுத்தம் செய்வேன் கேட்கவும் இல்ல நபி அவர்கள் கொடுக்கின்றார்கள் அவர் வாங்கிய உடனேயே அந்த கம்ப வாளாக மாறிவிடுகின்றனர் நபியர்கள் படித்து கொடுக்கின்றார்கள் அவர்களை தூரமாக்கிக் கொண்டே இருந்தாங்க வேலைகளை செய்யக்கூடாது பேச்சுகளை கூட பேசக்கூடாது ஒரு சகாபி வந்து ார்கள்கமே நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் யகுதிகளுடைய ஒரு கூட்டத்தை நான் கடந்து போகக்கூடிய நேரத்துல அந்த யகுதிகளை நான் பார்த்து சொன்னேன் நீங்க நல்லவர்கள் ஆனா நீங்க நல்லவர்கள் அலி சலாத்து அவர்களை அல்லாஹுடைய நீங்க நல்லவர்கள் தான் ஆனாத் ஸேர் அல்லாஹுடைய மகன் என்று சொல்லிட்டீங்களே அதனால நீங்க நல்லவர்கள் அல்ல இப்பொழுது அந்த யகுதிகள் சொன்னாங்க நீங்களும் நல்லவர்கள் அதாவது முஸ்லிம்களை பார்த்து நீங்கவும் நல்லவர்கள் ஆனா நீங்க மாஷா அல்லாஹு கான்ஷா முகமது கான் அல்லாஹ் நாடியது நடக்கும் முகமது நாடியது நடக்கும் என்று நீங்க சொல்லாம இருந்தா நீங்களும் நல்லவர்கள் என்று சொன்னார் பின்னால ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை கடந்து போன நேரத்தில் நடக்கும் என்று நீங்க சொல்லாம இருந்தா நீங்களும் நல்லவர்கள் இந்த கனவை அடுத்த நாள் காலையில நபீட்டே சொன்னாங்க உண்மையான கனவு எல்லா சகாபாக்களை கூப்பிடுங்க நடக்கும் அல்லாஹுடன் என்னுடைய பேரை சேர்க்க கூடாது முகமது சேர்க்க கூடாது அல்லாஹ் மட்டும் தான் நடக்கும் என்று சொல்லி சொல்லுற கூட சிறுகிற என்று சொல்லி நபி அவர்கள் சகாபாக்களை சிறுக்கிலிருந்து பாதுகாத்துக் கொண்டே இருந்தார் மூன்றாவதாக அந்த சஹாபாக்களுக்கு கல்வியை படிப்பதுல புறாண விளங்குவதுல உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் மசித் நபவிக்கு முன்னால் உள்ள அந்த திண்ணீர் உட்கார்ந்து கொள்வாங்க சாப்பாடு கிடைத்தால் சாப்பிடுவார்கள் இல்லாத பட்டினியில பசியில் இருந்து கொள்வார்கள் ஹிஜிரி ஏழிலை இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டாங்க ஹிஜிரி பத்துல ஹிஜிரி ஏழில இஸ்லாத்தை அவர்கள் திருமணம் நடக்குது ஒன்பதாவது வயதில் நபியுடன் சேருகின்றார்கள் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் பாருங்க பதினெட்டாவது வயதுல தான் ஒரு பெண்மணி உண்மையான அந்த வாணிபத்தை அடையிறது பதினெட்டாவது வயதுல நபியை பிரிஞ்சுக்காங்க இது ஒன்பது வருட காலத்துல நபிக்கு செய்ய வேண்டிய ஹிருமத்தி வீட்டுடைய வேலைகள் அனைத்துடனும் இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹஜிஸ்களை அறிவித்திருக்கிறாங்க அப்துல்லா ரவி முக்கியமான ஒரு சஹாபி ஒரு ஹதீச தெரிந்து கொள்ளும் என்பதற்காக வேண்டி மதிய வாடகைக்கு பிடித்து ஒரு மாத காலமாக சென்று ஒரே ஒரு ஹதீச விளங்க வேண்டும் என்று சொல்லி போய் கேட்டுட்டு உடனடியாக திரும்பி வருகின்றார்கள் அப்பாஸ் ரவி அல்ல கூறுவார்கள் ஒரு சகாபி இருந்தாங்க அவர்கள்ட்ட சில ஹதீஸ் இருந்தது என்று எனக்கு தெரிந்து அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் விரும்பினா அவரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு நிச்சயம் வருவார் கண்ணியம் இல்ல அவருடைய வீட்டுடைய முட்டத்தில் நான் போய் படித்துக் கொள்வேன் எப்ப கதவை வெளியில வருவாரோ அப்ப அந்த ஹதீஸ் நான் கேட்டுக்கொள்வேன் அந்த அளவுக்கு கல்விக்கு சகாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க நபி சல்லா சகாபாக்கள் ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தார் பியுடைய காலத்துல சஹாபாக்குடைய காலத்துல இந்த மூன்று வேலைகளையும் அதாவது எல்லா தரப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக செய்தார்கள் முதலாவது தாவத் இரண்டாவது ஈமான் உழைப்பு மூன்றாவது கல்வி ஒட்டுமொத்தமாக நடக்கின்றது நூறு வரைக்கும் கிட்டத்தட்ட கடைசி சஹாபித் அஜிஸ் அவருடைய காலத்துல வபாத்தாக வருடம் வரைக்கும் இதே தர்த்தி எல்லா மக்களும் தன்னுடைய முயற்சியை செய்துகண்ட் இருநூறுக்கு பின்னால அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இதே மூன்று வேலைகளை செய்தாங்க ஆனா கொஞ்சம் தர்த்தீப மாற்றி செய்தாங்க முதலாவது தாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முதலாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க முதலாவது கல்வி இரண்டாவது தாவத் மூணாவது ஈமானுடைய உடைப்பு இந்த தர்த்தீபிஜ் இருநூறுக்கு பின்னால முயற்சி செய்தார்கள் அந்த ஹிஜிரி இருநூறுக்கு பின்னால்தான் உலகத்துல வேகமா இஸ்லாமிய கல்விகள் பரவியது இமாம் புகாரி உருவாகிறாங்க <laughs> போன்ற இப்படி பல ஹதீஸ்கள் கோரி செய்யப்பட்டு உழைப்பை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் சில நேரத்தில் வாங்க மந்திரிமார்கள் வந்து உட்காருவார்கள் மன்னர்கள் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு கல்வி ரொம்ப வேகமா பறந்து கொண்டிருக்க ஹிஜ்ரி இருநூறு முன்னூறு நானூறாவது ஆண்டு காலம் வரைக்கும் சுமார் 200 காலம் வரைக்கும் என்ன செய்தது இந்த மூன்று வேதைகளும் கொஞ்சம் செய்து கொண்டிருந்தார்கள் பின்னால பனு உமையாக்களுடைய ஆட்சி சென்று பனு அப்பாசியாக்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள் ஹிஜ்ரி இருநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பின்னால பனு அப்பாசியாக்களுடைய ஆட்சி அவர்களுடைய கையை விட்டு சென்று விடுகின்றது பின்னால துருக்கியர்கள் வருகின்றார்கள் அவர்களை வந்து சுமார் வருடம் ஆட்சி செய்துக் குழப்பங்கள் ஏற்பட்டு நாடுகள் அப்துல் அஜீஸ் அவர்களுக்கு என்று சொல்லி செய்கின்றார் அதற்கு பின்னாலு தனியாக அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அப்பாசிய ஆட்சி காலத்தில் அதிகமான நாடுகள் பிரிந்து இப்பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டுவிட்டார் மேலான பெரியார்களே சகோர்களே ஹிஜிரி நானூறு நானூத்தி ஐம்பதற்கு பின்னால மூன்றாவது ஒரு காலம் முஸ்லீம்களும் வருகின்றது அந்த காலத்துல வந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில தங்களை ஈடுபடுத்தினாங்க ஏன்னா அந்த காலம் அதாவது ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடிய இறை நேர்த்தர்கள் என்று சொல்லக்கூடிய வழியுள்ளாக்கள் தசவு என்று சொல்லக்கூடிய அந்த மெஞ்ஞானம் உலகத்தில் அறிமுகமாகி நிறைய ஷேகுமார்கள் உலகத்திற்கு அறிமுகமாகிறாங்க அந்த ஹிதிரி நானூறுல தான் 950 ல இமாம் غزالي ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 971 ல முஹிद्दीन அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 537 ல ஹாஜா முஹைனுதீன் ஜிஷ்டி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 592 ல அப்துல் हसन ஷாத்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ಅಂತ சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் ஒவ்வொரு தரீக்காகளுடைய ஷேခுமார்கள் சாடுரிய்யா காதிரിയ்யா நக்ஷபந்தியா அலவியா ஜிஷ்டியா போன்ற பல தரீக்காக்கள் உலகுக்கு உருவாகின்றது இந்த தரீக்கா அவர்கள் உருவாக்கி அவர்கள் சேர்த்துக் கொள்கின்ற வழிகாட்டுவது மக்களை சீராக்கிக் கொண்டிருந்தாங்க ஆக அந்த மூன்றாவது காலத்தில் முதலாவது இரண்டாவது கல்வி மூன்றாவது தாவத் என்று இந்த அமைப்பில் இந்த தர்த்தி நானூற்றி ஐம்பதற்கு பின்னால் உள்ளவர்கள் ஈடுபட்டார் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே இதே அடிப்படையில முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஹிஜ்ரிக்கு பின்னால ஹிஜ்ரி காலம் வந்த நேரத்துல உலகத்தில் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஆக மோசமான காலம் என்று சொன்ன மிகையாது கால மோசம் இல்ல மக்கள் செய்த பாவங்களின் காரணமாக உலக வரலாற்றில மறக்க முடியாத ஒரு காலம்தான் ஹிஜ்ரி அறுநூறுக்கு பின்னாலே ஏற்பட்ட காலம் மேலான பெரியார்களே சகோர்களே அதற்கு முன்னால சஹாபாக்களும் சரி சரி ஒவ்வொரு நாடுகளை வெற்றி கொள்ள எவ்வளவோ பெரிய பெரிய முயற்சிகளை செய்தார்கள் இஸ்பெயினுக்கு வந்து பெரிய ஒரு முயற்சியை செய்து தான் முழு இஸ்பெயினை அவர்கள் வெற்றி கொடுக்கின்றார்கள் அறுபதனாயிரம் படை குழு செய்து இஸ்பெயினை வெற்றி கொள்கின்றார்கள் என்று சொன்ன அரபிய உந்துளு என்று சொல்லப்படும் இஸ்லாமிய நாடுகளில் மிக பிறபல்லம் வாய்ந்த ஒரு நாடு தான் ஸ்பெயின் வேளாண் பெரியார்களே கனவான்களே சகோதரி பின் காசி அழகி தாயிப்பு வாசி அவர்தான் இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்து இருந்தது பாகிஸ்தான் சிந்து என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு வந்து திருமணம் முடித்து வெறும் நாலு மாதம் தான் பனைவியோடு வாழ்ந்தான் முகமது பின் காசிம் ரஹமத்துல்லஹ் அலேகி திருமணம் முடித்த வெறும் நாலே நாலு மாதங்கள் மனைவியோடு வாழ்றாங்க மனிதர்கள் அவர்களின் அதற்கு பின்னால் அவர்கள் அங்கே ஷஹிதாகி விடுகின்றார்கள் அது தாரிக் பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹே அலேஹி அவர்களின் மூலமாக பலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல நாடுகள் இஸ்லாமியர்களுடைய கையில வந்தது அது பல மொழிகள் பேசக்கூடிய மனிதர்கள் அரேபிய மொழியை பேசக்கூடியவர்களாக மாறிவிட்டாங்க ஆரம்பத்தில் அரைபியர்கள் இருக்கல்ல ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் மொழி வித்தியாசமாக இருந்தது ஒரு உழைப்பு செய்தால அல்லாஹர் மாற்றம் செய்த இடங்களெல்லாம் அவர்கள் எந்த மொழியை பேசக்கூடியவர்களோ அதே மொழியாக அந்த நாட்டுடைய மொழியாக மாறிவிட்டது அரபி அரபு அரபு இப்படி ஆப்பிரிக்கா இப்பொழுது எத்தனையோ நாடுகள் சோமாலியா போன்ற பல நாடுகள் அரபி பேசுறாங்க அரேபியர்கள் வந்து குடியேறினால் அந்த நாடுகளே அரேபிய நாடாக மாறிவிட்டது மேலான பெரியார்களே சகோர்களே அதே நேரத்துல இஜித்தி தாவத் எல்லாரும் சேர்ந்து செய்த தாவத்து விடுபட்டாலும் இன்பிராதி தாவத் எல்லா காலத்திலும் நடந்து கொண்டுதான் இருந்தார் இன்ஃபிராத் அந்த தாவத்துடைய உழைப்பு எந்த காலத்திலும் விடல்ல எந்த காலத்திலும் விடுபடல்ல எல்லா காலத்திலையும் சில நல்லடியார்களை கொண்டு அல்லாஹூசுமத்தால இந்த தாவத்துடைய உழைப்ப இந்த தீனுடைய தாவாவுடைய பிரச்சாரத்தை செய்ய வைத்துக் கொண்டே இருந்தார் இந்த அளவு கொண்ட சரித்திரங்களை நாங்கள் பார்க்கலாம் அல்லாமா இபுனு ஜவுல்லே மிகப்பெரிய ஒரு சரித்திர ஆசிரியர் அவர்கள் மூலமாக இருபதாயிரம் பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கு முன்னால வந்து தோபா செய்து அதாவது மீண்டும் உண்மையானவர்களாக மாறியிருக்கின்றார்கள் அல்லாமா இபினுல் ஜவுசி ரஹமதுல்லேகே அவர்களின் மூலமா அதே போன்று இமாம் அகமது ரஹத்துலே அலேஹே அவர்களுடைய அளவுக்கு கூட்டம் கலந்து கொண்டதோ உலக சரித்திரத்தில் யாருடைய மக்கள் ஒன்று கூடுகின்றாவை பார்த்து இருபதாயிரம் பேர்கள் இஸ்ராத்துள்ள நுழைந்து விட்டார்கள் அதே போன்று ஹெஜ்ரி ஐந்தாவது நூற்றாண்டுல ஹாஜா மொஹனித் ஜிஸ்தீர் டெல்லியிலிருந்து ஒரு சபர் பிரயாணம் செய்யறாங்க லாகூருக்கு அந்த சபரில் சுமார் 900 லட்சம் பேர் இஸ்லாத்திற்குள்ள வருகின்றார்கள் இன்பிராதி தாவத் விடுபடவே இல்ல இல்ல காலத்திலும் இன்ஃபிராதி தாவத் நடந்து கொண்டே இருந்தது ஆனா ஹெஜ்ரி நானூறு ஐநூறுக்கு பின்னால முஸ்லீம்கள் வேறு வேறு வழியில ஈடுபட்டதுனால இந்த ஹெஜ்மாய் தாவத் குறைந்து குறைந்து எந்த அளவுக்குண்ட ஹிஜ்ரி அறுநூறுக்கு பின்னால உலகத்தில முஸ்லிம்களுக்கு மிக சோதனையான ஒரு காலம் ஏற்பட்டு விடுகின்ற மேலான பெரியார்களே கணவாங்களே சகோர்களே த்தி என்று நினைக்குகின்றேன் அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் ஈரான மட்டுமல்ல பல பிரதேசங்கள பல நாடுகள் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்து ஷா ஹாசம் ஹான் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாமிய ஆட்சியாளர் அது அல் விஜாயாள இமாம் கசீர் ரஹமத்துல்ல அலிஹை எழுதுகின்றார்கள் அவர் பெரிய பகீன் அதாவது மார்க்க அதாவது சித்தல் சட்டத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள் பெரிய ஆளிமாக பெரிய அறிவாளியாக இருந்தார்கள் என்று சொல்லக்கூடியவர் ஆனால் பதவியுடைய ஆசை வந்ததுனால அது எல்லாம் இரண்டாவது கட்டத்துக்கு போய் முதலாவது அவருக்கு நாடுகளை பிடிக்கணும் இன்னும் பெரிய பெரிய நாடுகள் அது மட்டுமல்ல தெரி அறிவாளியாக இருந்தார்கள் ஆசை வந்ததனால அது எல்லாம் இரண்டாவது கட்டத்துக்கு போய் முதலாவது அவருக்கு நாடுகளை பிடிக்கணும் ஆட்சி செய்யணும் என்று ஆசை வந்துவிட்டது அந்த நேரத்தில் நாட்டில் இருந்து ஒரு வியாபார கூட்டம் ஒன்று அந்த நாட்டுக்கு வருகின்றார்கள் நிறைய பணங்களை வாங்கிக் கொண்டு சொல்லி பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் வருகின்றார்கள் இந்த செய்தி அவர்கள் வந்த ஊரில் இருந்த அந்த சிற்றரசருக்கு கேள்விப்பட்டு அறிவிக்கிறார் இப்படித்தான் பக்கத்து நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் பக்கத்து நாட்டில் ஒரு நானூத்தி பேர் வந்திருக்கிறார்கள் பணமும் இருக்குது பொருளும் இருக்குது என்ன செய்ய சொல்லி உடனே சொல்லிடுறாரு அவர்களை கூட செஞ்சு அவர்கள பணங்களையும் ஆடைகளையும் நீங்க கொள்ளையடிங்க ஜிஸ் கடையை திரட்டிக் கொண்டு செய்கின்றான் பல பாகங்களுக்கு படைகள் அனுப்பினான் எந்த அளவுக்கு அந்த நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார் அவளுக்கு பின்னாலே ஜங்கிஸ் கானுடைய இருபது ஆயிரம் பேர்களை கொண்ட ஒரு படை சென்று கொண்டிருக்கிறது ஜங்கிஸ் கான் சொன்னான் ஜிஸ்கானுடன் வேறொரு பட இன்னும் ஒருவருடன் வேறு ஒரு பட ஜங்கிஸ்கானுக்கு நான்கு ஆண் குழந்தைகள் பல பேர குழந்தைகள் ஒவ்வொரு பேர குழந்தைகள் ஒவ்வொரு ஆண் குழந்தைகளை தளபதிகளை ஆக்கி பல படைகளை முழு உலகத்திற்கும் அனுப்பி வைக்கின்றன வேளாண் பெரியார்களே சகோர்களே அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா இபுனு அசீர் ரஹமத்துல்லேயே சரித்திர கலையில மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் பல வருடமாக நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையான விஷயத்த நான் எழுதவா வேண்டாமா எழுதவா வேண்டாமான்னு சொல்லி மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருந்தேன் கடைசியில எனக்கு பின்னால வரக்கூடியவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகவே நான் எழுதுகின்றேன் என்ற முஸ்லிம்களுடைய மரண செய்தி இது எனக்கு சொல்வதற்கு தைரியம் இல்ல துணிச்சல் இல்ல திருப்பம் இல்ல இருந்தாலும் விளங்க வேண்டும் என்பதற்காக எழுதுகின்றேன் அவர்களுடைய சருத்திர கிதாப் அல் காமின்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்குது அவங்க அதுல எழுதுறாங்க சொறாங்க ஆதம் அலிகலாம் அவருடைய காலத்திலிருந்து ஹயாமனால் வரைக்கும் ஏன் தஜாது காலத்துல கூட இந்த மாதிரி ஒரு சிறு உண்மையானது முழு உலவை ஏற்படுத்தினான் புக்தே நசர் என்று சொல்லக்கூடியவன் உடைத்தான் கூட கரிக்கப்பட்டது செய்ததை பார்க்கும் பொழுது அது யானையும் பூலையும் மாறி இருக்கின்றது அவ்வளவு குறைவானது தான் செய்தது அது அவர்கள் எழுதுகின்றார்கள் முழு உலகத்தை ஆண்டவர்கள் நான்கு பேர்கள் அதில் ஒன்று ஆட்சியை பிடிக்க சுமார் சென்றது ஆட்சி செய்தார்கள் ஆனால் யாரையும் அவங்க அநியாயமா துன்புறுத்தியோ அடித்தோ கொலை செய்தோ ஆட்சியை பிடிக்கல ஜங்கிஸ்கான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு வருடத்தில் உலகத்தில் உள்ள பல நாடுகளை தன்னுடைய ஆட்சிக்கு கீழ கொண்டு வந்துட்டான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே எந்தளவுக்கு எந்த ஒரு நாட்டையும் போனான் துருக்கிக்கு போனான் போய் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய அவன் கொலை செய்து விடுவான் அவனை யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையும் கொலை செய்வான் அவனை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களையும் கொலை செய்வான் சிலர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களை வைத்து இவர்களே முன் சகுல முன் அணியில யுத்தம் செய்ய வைப்பான் முஸ்லீம்கள் இவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் இவர்களையும் அவன் கொலை செய்து மாத கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை எடுத்து சிகத்திலே அதாவது அடித்து விடுவான் அந்த ஏறி வந்த குதிரைகள் செல்ல முடியாத அளவுக்கு பூமி எல்லாம் ரத்தமாக அந்த குதிரைகள் எல்லாம் வலுக்கி கீழே விழக்கூடிய அளவுக்கு ரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தன மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ரஷ்யால சமர்க்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்கின்றான் செல்கின்றான் அங்கே சென்று பல லட்சம் ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கான மனிதர்களை அவன் கொலை செய்கின்றான் அதே மாதிரி உலகத்தில் எந்த இடத்தையும் உடல்ல எல்லா நாடுகள் எல்லா ஊர்களுக்கும் சென்று ஆண்களையும் பெண்களையும் பெரியவர்கள் சிறியவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜாமியாக்கள் யூனிவர்சிட்டிகள் மசாஜி மதுரசாக்கள் அனைத்தையும் இல்லாமல் பெரிய பெரிய பட்டாடைகளை மலைகளை மாதிரி குமித்து அவனால் ஒன்றும் செய்யல நெருப்பை பற்றி அவைகளை கொடுத்து விடுவான் முதலாவது வருஷத்துல அவனுடைய ஹதாநாள பணமாக இருந்தது மட்டும் ஒரு கோடி தீனார் ஒரு கோடி தீனார் அதை விட பொறுமதியாகவும் இருக்கலாம் ஒரு கோடி இருபதாயிரம் குதிரைகள் இருந்தது ஒட்டகைகள் இருந்தது ஆயிரம் நல்ல பொறுமதி வாய்ந்த நல்ல ஒட்டகைகள் ஆயிரம் இருந்தது ஒவ்வொரு மனிதனுக்கு பத்தாயிரம் அடிமைகள் வீதம் வைத்திருந்தார்கள் அந்த தாத்தாரியங்கள் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் அமைகள் ஒவ்வொருவரும் பெரிய ஒரு மன்னர் மாதிரி ராஜா மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களை மிகவும் மோசமான முறையில் சின்ன அப்படின்னு மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே எந்த நாட்டையும் உடல்ல அந்த காலத்துல இஸ்லாமியர்களுடைய முஸ்லீம்கள் உடைத்திட பக்தாது அதாவது சிற்பிக்குள்ள தாத்தாரியர்கள் வந்து விட்டார்கள் வந்து முதலாவது அந்த பக்தாது உள்ளே வருவதற்கு ஒரு பாலம் செய்ய வேண்டும் பாலம் செய்வதற்கு முதலாவது செய்த வேலை பக்தாது உள்ள ஒரே ஒரு அதாவது லை ஒரே ஒரு லைப்ரரியை உடைத்து அதில் உள்ள கிதாபுகளை அடுக்கித்தான் பாலம் செய்கின்றான் ஆத்துல இந்த அளவுக்குள்ள எழுதுன்றாங்க ஒரே நேரத்தில் மூன்று வாகனங்கள் போகவும் வரவும் முடியுமான அளவுக்கு அகலமான ஒரு பாதை ஒரு மாத காலம் வரைக்கும் அந்த டஜலா நதியில ஓடிய நீர் கருப்பு நீரா தான் ஓடியது சர்வ சாதாரணமாக எடுத்து எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு மாத காலமாக கருப்பு நீராக ஓடியது அது ஒரே ஒரு லைப்ரரியில உள்ள புக்குகளை வைத்து தான் அவன் பாலம் செய்தான் அது மாமல்ல ஆயிரக்கணக்கான ஜாமியாக்கள் மதரசாக்கள் அங்கே உடைக்கப்பட்டது பெரிய பெரிய மசித்கள் உடைக்கப்பட்டது அவன் பிடிக்கின்றான் பின்னாலுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது இந்த ஸ்பெயின் உள்ள எல்லா லைப்ரரிகளையும் நீங்க இல்லாமலா கூணும் என்று சொல்லி ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது அவர் கூறுகின்றார் அவர் எழுதுகின்றார் முழு இஸ்பெயின் உள்ள லைப்ரரிகளில் உள்ள கிதாபுகளை அழித்து எரித்து முடிப்பதற்கு எனக்கு ஐம்பது வருடம் சென்றது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே முஸ்லீம்களுட உள்ள முஸ்லீம்களை கொ எ அப்படியே இருங்க யாரும் தலையை கூட தூக்க கூடாது சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு வாழை எடுத்துக்கொண்டு வந்து நூறு பேரையும் ஒவ்வொன்றாக விட்டுவான் ஒரே ஒருவர் கூட தன்னுடைய தலையை தூக்குவதற்கு கூட அல்லா சக்தியை கொடுக்கல அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் கோழைகளாக ஆகிட்ட பெரிய எழுதுகிறார்கள் நடக்காது அவன் விட்டுவிடுவான் மறுத்தவர்களை தான் கொலை செய்வான் ஜங்கிஸ் ஹான் என்று சொல்லக்கூடியவன் யாரின் மீது இரக்கம் காட்டல்ல யாரின் மீது கருணை காட்டல்ல லட்சக்கணக்கான மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி அவனுடைய மகன் ஜங்கிஸ் ஹானுக்கு நான்கு மகன்மார்கள் இருந்தார்கள் அதுல ஜூஜி சொல்ல கூடிய ஒரு மகன் அந்த தூஜி என்ன செய்கின்றான் பின்னால பகதாது ஆட்சி செய்து அவன் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலேயும் பதினைஞ்சு லட்சம் முஸ்லிம்களை ஒரே நாளில் கொலை செய்கின்றான் விளான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஒரு கட்டம் பகதாது பல மாத காலம் அந்த ஜனாசாக்கள் அப்படியே கிடந்து பின்னால பெரிய ஒரு மழையொண்டு பெய்து அந்த மலையினால் அந்த ஜனாஜாக்கள் எல்லாம் அழுகி அதுல துர்வாடை ஏற்பட்டு ஈராக்கில் பக்தாது இருந்து அந்த துருவாடை சாம் தேசத்துக்கு வீசி சாம் தேசத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த துரு வாடையை நுகர்ந்ததால இறந்துவிட்டார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே இது விடுபட முடியாத அளவுக்கு நாங்க பார்க்கலாம் அதுல முஸ்லீம்கள்டிருந்து பறிப்போன எத்தனையோ நாடுகள் இந்து அளவு முஸ்லீம்களுடைய கையில் இல்லாத முஸ்லிம்கள் பின்னோக்கி அவர்கள் இஸ்லாமியர்கள் பின்னால் தள்ளப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் அதே நேரத்தில் சில நல்லதார்கள் அவர்களும் முயற்சி செய்து கொண்டேதான் இருந்தார்கள் அந்த காலத்தில் படை அதிகமாக செல்ல முடியாமல் ஆகிவிட்டது அந்த ஜூஜி என்று சொல்லக்கூடிய இன்னொரு பேரப்புள்ள அவன் உள்ளே செல்ல நேரிட்ட பொழுது இந்த ஜூஜி என்பவனுடைய மகன் ஜிஸ் பேர கு அவன் இசலாத்தை பாரு ஏற்பாடு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அவர் பார்க்கின்றார் யுத்தம் செய்து நாங்க வெற்றி கொள்ளவே முடியாது அதனால் அவர் என்ன செய்யறாரு இவங்கள நாங்கள் தாவத் கொடுத்து முஸ்லீமாக்கிறத தவிர வேற வழியே இல்லை இன்சரா என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் பெரிய உலமாக்களுடைய ஒரு படையை தயார் செய்து அவர் அனுப்புகின்றார் யார் என்று சொன்ன ஜூஜி ஹான் ஜங்கி ஹானுடைய மகன் அவனுடைய மகன் திருக்கா ஹான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நாட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நாட்டுக்கு உலமாக்களுடைய ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார் பைபரஸ் என்று சொல்லக்கூடிய மன்னர் அந்த உலமாக்களுடைய படை அந்த நாட்டுக்கு போய் கொடுக்கல் வாங்கல் கடைசியில அவர்கள் அதிகமான மக்களை கேள்விப்பட்டு இவர்களை அவன் அழைத்து என்ன செய்கின்ற அவர்கள் தாவத் கடைசியில் அவனும் ஏற்றுக் கொள்கின்றான் முதலாவது என் பின்னால யுத்தம் செய்ய சொல்லி அதனால் மிஸ் மட்டும் பாதுகாக்கப்பட்டது செல்லவில்லை சென்று சொல்லக்கூடியவருடைய மூலமாக என்ன செய்கின்றார் நுழைந்து வருகிறார் அது மட்டுமல்ல மேல பெரிய கணவான்களே சகோக்களே அதே மாதிரி இன்னும் பேர குழந்தை குழந்தை தைமூர் என்று சொல்லக்கூடியவர் ரஷ்யை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் ரஷ்யாவில் உள்ள ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அங்கே ஈரானில் ஒரு ஆளி வந்து இந்த தைமூர் என்று சொல்லக்கூடியவருக்கு தாவத் கொடுக்கின்றார் அவரும் தாத்தா சேர்ந்தவர் பின்னால அவர் அவர்களை சீராக்குவதற்கு முயற்சி செய்த வழிபரத்து முயற்சி செய்தா கனவான எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மூழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன நோக்கத்தை விட்டுட்டு பணம் சம்பாதிப்பது நாடுகளை கையில வைக்கணும் முயற்சி செய்தாலும் அந்த சகாபாக்கள் தியாகம் செய்து பெரிய பெரிய தியாகங்களை செய்து நம்முடைய கையில ஒப்படைத்த அந்த எத்தனையோ நாடுகள் அது எல்லாருடைய பெரிய கிருப்ப ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நூற்றாண்டுல ஒரு நல்ல மனிதரை அனுப்பி அதுவாக ஒரு சுபான மனித சமுதாயத்திற்கு ங்க வைத்துக் கொண்டே இருப்பது அல்லாஹுடைய பின்னாலி என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலே பிறந்த ஒரு நல்ல மனிதர் விருப்பமானவர் இந்த மனித சமுதாய வேண்டும் மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய உதவி மறைமுக விதத்தில் மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த மனிதர்கள் செஞ்ச முறைப்படி உழைப்பு செய்யப்பட காலத்தில் எந்த உழைப்பு செய்யப்பட்டதோ அதேபில் உழைப்பு அறிமுகம் புதிதான ஒரு உழைப்பு அல்ல எல்லா காலத்தில் உள்ள சுமார் ஐநூறாவது ஆண்டு காலம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நடந்த இந்த வேலை பெரிய ஒரு சுமார் வருடம் விடுபட்ட இன்றைக்கு மக்கள் இது ஒரு கூட்டம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த நோக்கத்தை உட்டு முஸ்லிம்கள் தூரமாக்கப்பட்டு இறுதியின் சீர்திருத்தம் இந்த உண்மை சீர்திருத்தப்பட்டதை போன்று தான் அமைந்திருக்கின்றது என்ற இமாம் ரஹமத்துல்லேகே அவர்களுடைய கூட்டை வைத்து மௌலானா இல்லியா சாப் என்ன செய்காலத்தில் நடந்த அதே தீபாவது தாவத் தீமான் கல்வி உலகத்திற்கும் இந்த தீம் போய் சேர வேண்டும் குறைந்தபட்சம் முஸ்லிம்கள் கூட களியல்ல அல்லாஹூசுனாலு உலகத்தில பெரிய பெரிய மாற்றங்கள் அல்ல ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் மேலான பெரியார்களே கனவாய் நாங்க பார்க்கிறோம் ஒரு நூறு வருடம் கூட களியல்ல அந்த அளவுக்கு அல்லாஹூ மாற்றத்தை ஏற்படுத்தி ஐரோப்பிய நாடுகள்ல நாங்கள் ஏதோ நாகரிகத்து உச்சகட்டத்தில் இருக்கிறோம் என்று கூறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல கூட அலமதுல்ல இந்த தாவத்துடைய உடல் எந்த அளவுக்கு மாற்றம் என்று சொன்னா ஏசியால கூட அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படாத அளவுக்கு யூரோப்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்கால குறிப்பான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல சட்ட திட்டங்கள் வாழ்க்கையில் பெண்கள் முகங்களை மறைத்து இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்றார்கள் கல்வாங்க நடவடிக்கை பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் இஸ்லாமியை முறைப்படி ஆக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹூ மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லி அதே நாகரீகம் கூட அலம்தா நூற்றுக்கு நூறு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பின்பற்றக்கூடியவர்கள் உருவாக கூடிய அளவிற்கு அல்லாஹூ தாள் இந்த வேலையில பெரிய மேலான பெரியா கலே சகோக்களே சகாபாக்கள் இந்த புனிதமான உழைப்பினுடைய விளங்கினார்கள் விளைவுகளை விளங்கியதன் காரணமாக என்ன செய்தார்கள் இதை விட அல்லாஹுடைய பாதியரை வெறுக்கிழம்பி போவதனால் கிடைக்கக்கூடிய சவாப்டாங்க அதனால ரெண்டா ஒரு லட்சம் தொழுகை தொழுக நன்மை ஒரு சுபானல்ல சொன்னா ஒரு லட்சம் தடவையை சுபான்லா சொன்ன நன்மை ஒரே ஒருத்த ஒரு லட்சம் சதக்கா கொடுத்த நன்மை அந்த மக்காவை கூட விட்டு வச்ச அல்லாவுடைய பாதையில் போனாங்க மக்கால தான் கஷ்டம் அந்த மக்கள் இருக்கக்கூடிய தொல்ல துன்பம் சோதனைகள் அதிகமாகிவிட்டது சரி மதினாவுக்கு போனதற்கு பின்னால மதினாலு மாறிவிட்டாங்க மசிது மசித் நபவி கட்டப்படுது அங்கே எல்லோரையும் நபியவர்கள் சகா நண்ப சகோதரர்களாக மாற்றி விட்டார்கள் அதனால மதியனால சந்தோஷமாக இருக்கலாம் சொல்லி அவர்களுடைய தொழில்களை வியாபாரத்தை மட்டும் பார்த்துக்கொண்டு போனதற்கு பின்னாலையும் அவர்களுடைய முதலாவது நோக்கம் என்ன முழு உலகத்திலிருந்த என்பதற்காக வேண்டி நபி அவர்களுடன் இருப்பது எவ்வளவு பெரிய நபிக்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நபி கூடிய குரானை கேட்பது எவ்வளவு பெரிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் அந்த மதிய ஜன்மத்தில் அடங்குவது இருக்கின்றது அதற்கு நிகரில்லாத பெரிய ஒரு உங்களை யாராவது மதீனாவில் இறப்பதற்கு சக்தி பெற்ற மதினாவில இறந்து கொள்ளட்டும் எவர் மதீனாவிலே இறக்கின்றாரோ அவருக்கு எனது ஷபாத் வாஜிபாகி விட்டது என்று கூறக்கூடிய அளவிற்கு மதியனால் அடகு பாக்கியம் அதை கூட விட்டு விட்டு சஹாபக்கள் உலகம் கூற போன எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் சரித்திரம் ஹிசிரி தா ஏற்படுது ஹிஜிரி பத்துல கடைசி ஹஜ்ஜி நபி அவர்கள் கலந்து கொண்ட கடைசி ஹஜ்ஜி அதுல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் ஹிஜ்ரி பதினொன்று வபாத் ஏற்படுது கடைசி ஹஜ்ஜிக்கும் ரெபியூ லவலுக்கும் ரெண்டரை மூணு மாதிரி வேலை நபியுடைய வஃத்தை விட சஹாபாக்களுக்கு கவலை கொடுக்கக்கூடிய விஷயம் உலகத்துல துணியாலேயே ஒன்றும் நபியுடையபாத்து அவர்களுடைய பிரிவை விட சகாபாக்களால் தாங்க முடியாத விஷயம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஏந்தினாங்க யாராவது நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்ன இந்த கருத்து விடுவேன் பேச முடியாம உட்கார்ந்துட்டாங்க நபியுடைய பிரிவு அந்த அளவுக்கு சகாபாக்களால ஏற்றுக் கொள்ள முடியாதிருந்தாங்க ஆனா ஒரு லட்சத்தி சஹாபாக்கள் வெறும் முப்பதாயிரம் சகாபாக்கள் தான் நபியாவுல கலந்து கொண்ட கலந்து கொண்டதாக சரித்திர கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது ஹிஜ்ரி பத்துல ஒரு லட்சத்தி ஹிஜ்ரி பதினொன்று மூணு மாதத்துக்குள்ள நபி அவர்கள் ஆனா வெறும் முப்பதாயிரம் சகாபாக்கள் தான் கலந்து இருக்கிறார் மேலான பெரியார்களே கலவான்களே அப்படி என்றால் இருக்கும்போது இருந்தவர்கள் அவர்களுடைய சிரியாவுடைய தலைநகர் அவருடைய அதே மாதிரி மிகப்பெரிய முப்தி சாப் அவர்களுடைய ஜோ்தான் இருக்குது அங்கேயும் நான் போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது இப்படி பார்த்தோம்னு சொன்ன முப்பத்தி ஐயாயிரம் சஹாபாக்குடைய கபரி ஜோர்தான் இருக்குது ஏழாயிரம் சஹாபாக்குடைய கபுல இருக்குது ஹதரத் அப்பா சிபின் அப்துல் முத்தரிப் ரஜி அல்லா ஹுவான்ஹோ மனைவி உம்முள் பதில் ரவி அல்லா ஹுவான்ஹா எனக்கு பத்து ஆண் குழந்தைகள் இருந்தன அந்த பத்து ஆண் குழந்தைகளும் நான் உயிரோடு இருக்கும் பொழுது இறந்து விட்டார்கள் ஆனா ஒரே ஒருவருடைய ஜனாதாவ நான் என்னுடைய கண்ணாடக்கான என்னுடைய பெரிய மகன் பதில் அப்பாஸ் கபரு ஷாம் நாட்டில் இருக்குது அப்துல்லாஹிபுன் அப்பாசுடைய கபரு எமன் இருக்குது ஒபைது அப்பாஸ் இருக்குது அப்துல் ரஹமானி அப்பாஸ் கபரு வட ஆபிரிக்க இருக்குது அப்பாசோடைய கபுரு எம்போன் இருக்குது அப்பாஸ் கபரு ரஷ்யால சமர்ப்பத்தில் இருக்குது இப்படி தன்னுடைய பத்து ஆண் மக்களுடைய ஒரே ஒருவருடைய ஜனாஜாவை நான் கண்ணாட காணலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹயாத்தோடு இருக்கும் முழு உலகத்திற்கும் போனாங்க வேளாண் பெரியார்களே கனவான்களே சகோளோ பாரிய ஒரு உழைப்ப முயற்சி ஆரம்பத்தில் குறிப்பிட்டது மாறி உலகத்தில் எந்த நாடும் பள்ளிவாசல் உழைப்ப செய்து இந்த புனிதமான கையில் ஒப்படைத்து போயிருக்கிறாங்க பாரதூரமான விஷயம் உழைப்பு விடுபட்ட சிலர்கள் விட்டு விட்டதனால கிறிஸ்தவர்கள் தைரியமயங்களை கிட்ட தாவத் தொடக்கிறார் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மதத்துக்கு நம்முடைய முஸ்லீம்கள் அழைக்கிறாங்க எத்தனையோ நம்முடைய இஸ்லாமியர்கள் தொழிலுக்காக பெண்ணுக்காக நிக்காவுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே அதனால யாரும் நினைச்சிடக்கூடாது தொழுகிறது நான் முஸ்லீமாய் இருக்கிறது மட்டும் என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி நாங்க முஸ்லீமாய் இருக்கிறது நாங்க தீனில் இருக்கிற மாதிரி முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு தீன எத்தி வைக்கிறது நம் எல்லோருடைய பொறுப்பு யாரும் எனக்கு அந்த பொறுப்பு இல்லை எனக்கு முடியாது வரக்கூடிய தேர்ந்தெடுத்து பல துறைகளை வருடம் வருடத்தில் வெளியாகி போனோம் ஒவ்வொரு அல்ல பெரிய கண்ணியங்களை கௌரவங்களை தந்து எங்களை வைக்க போகின்ற மட்டும் தொழில் வியாபாரத்தோடு மாறிவிட்டோம் எங்களின் மூலமாக அல்லா எங்களை காரணமாக ஆக்கிருவான் மேலான பெரியார்களே அந்த சகோதரர்களே அதில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை பாதத்துக்களை மட்டும் திருப்தி அடைஞ்சிராம இது போதும் என்று நினைக்காம இந்த புனிதமான உழைப்பு பங்கு கொண்டு புரிதமான உழைப்பிலங்களை ஈடுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவு பாரதூரமான பெரிய பொறுமதி வாய்ந்து ஒரு நாங்கள் ஈடுபட்டோம் உலகத்தில் உள்ளவர்கள குறைந்த பட்சம் நாங்க எங்களையாவது ஜீனுக்குள்ளுமிகளுக்கு வெளியில இறங்கினா ஏதாவது வாகனத்தில் ஏறுனா நாலா பக்கம்னாக்கள் பசாஜ்கள் இல்லாத எல்லா திட்டங்களும் மொழிகளும் ஆங்காங்கே விரிச்சி வைக்கப்பட்டிருக்கின்றது அதனால இதுல நாம் ஈடுபட்டோம் சொன்னா குறைந்த பட்சம் எங்களையாவது தீனுக்குள்ளவே தேங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால அந்த பெரியல் தான் இந்த அறிவு இந்த கல்வி உடையம் வெறும் நம்முடைய குடும்பத்திற்காகவே மட்டும் பாவிக்காம இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி இதை பாடுபடுத்தி இதை நாங்கள் பாவித்தோம்னு சொன்னாணத்தால் துனியாவிலே பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்துவான் தீனிலே பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்துவான் நாம் படிக்கிற கால படிக்கிற காலம நம்முடைய நேர காலத்தை செலவழித்து படிக்கிறது ஆனா எங்களுடைய பாதையில விழிக்கிளம்பி போய் ஒரு உழைப்பு முயற்சி செய்த பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமா கண் கூட கண்டுகொள்ளலாம் அதற்காக வேண்டி நம்முடைய காலங்கள நேரங்களை அல்லாஹுடைய பாதையில விழுக்கிளம்பி போறது நாங்க எல்லாம் தயாராகுவோமா அதனால் இன்சா அல்ல ஒரு மாதத்திற்கு உள்ளால இப்ப செப்டம்பரு லாஸ்ட்ல நாங்கோபர் முடிய முந்தி ஒரு மாதத்திற்கு உள்ளால இருபது நாட்கள் அல்லது போறதுக்கு யார் யார் தயார் எலும்பி அவசரம் சொல்லுங்கல்ல ஒரு மாதம் அதாவது அக்டோபர் முடிவதற்கு அடுத்த மாதத்துல இருபது இருபது நாள் பத்து பத்து நாள் போறோங்க எலும்பி தைரியமா பெருகளை சொல்லுங்க சேவானா எழும்பி பெர்களை சொல்லிக்கொண்டே பெருகளை சொல்லிக்கொண்டே இருங்க எழுதி அவசரம் அவசரம் ஜமா ல்தான் வந்திருக்கிறாங்க அதனால தயவு செய்து எழுபங்க நாங்க வலியை சீராக்கணும் நோக்கத்தை ஆசிராவாக ஜீனா ஆக்கிக் கொள்ளணும் அதை ஆக்கினோம் கல்வியில அறிவுல அல்ல பெரிய பெரிய மாற்றங்களை முன்னேற்றங்களை நிச்சயமயப்படுத்தும் ஒரு மாத டைம் எழுபங்கல் இப்போ தயாரிப்பாள இருக்கிறான் அவங்க தயாராக முடிஞ்ச உடனே போகலாம் அவங்களும் இப்ப போக்சாம் முடிஞ்ச இருக்கிறாங்களுக்காக வெளியாகும் தைரியமா சொல்லுங்க டைம் தருவோம் யாரும் எழுமே போவாதிங்க எல்லா ரகம்திவம் கடைசி கட்டமாக இருக்குது ஒன்று பேருக்கு டைம் தருவோம் யாரும் போயிடாங்க எல்லா மேலான திருவிசியம் அதுல பேரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் மாணவர்கள் நாங்க தான் தயாராகும் நாங்க தான் தயாராக வேண்டி நாங்க தான் நீய செய்ய வேண்டி இங்கே பாகதான் தைரியமா இருக்கும் எல்லா மேலான திருப்பதிசியம் இவ்வளோ பெரிய சரித்திரத்துடைய விஷயங்களை கேட்டோம் அந்த சரித்திர ஆரம்பத்துடைய முயற்சியில கடைசி முயற்சியெல்லாம் அவங்க சேர்ந்திருக்கேன் இந்த வீடியோ காலுக்கு முயற்சி அதில் அழகான முறை தைரியமா சொல்லுவோம் சொல்லுங்க அவசரம் அவசரம்மா அவசர அவசரமா حمد كله ولك الشكر كله له ولك الثناء كله وإليك يجعل الأمر كله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم يا أول الأولين ويا الآخرين ويا ذا القوة المتين ويا الرحيم المساكين الله لمنا ان ولم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اهدنا اللهم اهدنا واهد بنا اللهم اهدنا سوال جن جميعا اللهم اجعلنا سبب من هدى اللهم اهدنا كله في العالم كله اللهم جعلنا الىك وإلى رسولك اللهم جعلنا دعاء இலக்கு வயலா رسولك اللهم قلوبنا الى هذا العمل اللهم اقبل بقلوبنا الى هذا العمل اللهم اجعلنا من الذين يجاهدون في سبيلك حقا ويامرون بالمعروف وينهون عن المنكر ولا يخافون لوم وتلام اللهم فقهنا هذا العمل اللهم فقهنا هذا العمل اللهم علم في قلوبنا هذا الجهد اللهم اجعل مقصد حياتنا هذا العمل يا الله رب ரே மேனே மகா கிருஃபியாலனே அல்லா பெரிய ஒரு உழைப்பு முயற்சிக்கு பின்னால் இந்த நேரத்திலே நாம் கூடியிருக்கிறோம் கருணை கிருப்பியால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய சகல சிறிய பெரிய அனைத்து குற்றங்களை பொறுத்திருள்வாயாக நாங்கள் பாவிகள் யா நாங்கள் குற்றவாளிகள் யா ல்லா நம்முடைய குற்றத்தை நாங்கள் ஏற்றுக் கொள்கின்றோம்ல தாயோட எழுபது மடங்கு அன்புள்ளவன் யா அடியார்கள் கையேந்துவதை விரும்பக்கூடியவனியால்லாம் நாங்கள் எந்திருக்கூடிய கரங்களை வெறும் கரங்களை ஆக்கிவிடாதேயா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய குற்றம் குளைகளை நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் முழு உள்ள அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இல்லா நீ நமக்கு எத்தனையோ நியமத்துகளை செய்திருக்கிறாய் ஒவ்வொரு வினாடியும் நூற்று கணக்கான உன்னுடைய நியமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லா அவ்வாறு அனுபவித்து உனக்கு மாறி செய்துகின்றோம் யா நம்முடைய பேச்சால் செயலால் நடிப்ப நடப்பதால் எத்தனையோ விஷயங்களில் உனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் விளக்கங்களை தருள்வாயாக மவுத்து வரைக்கும் இந்த தீனுடைய வேலையை துறந்து செய்து கொண்டே இருக்கோ எல்லா நிலைமைகளும் இந்த வேலையை சோடு செய்ய தோபிக் சேவாயாக அல்லா உள்ளத்திலே உண்மையான ஈமானி தந்திரவாயாக பரிபூர்ணமான தக்குவா தவற்கொலை தந்திரவாயாக உள்ளால் அஞ்சு பயந்து நடக்க கூடத்திலேங்களை சேர்த்துக் கொள்வாயாக நவியுடைய சுண்ணத்தை அணு அணுவாக பின்பற்ற உதவி செய்வாயாக அது அல்லாத யகூதிகளுடைய கலை கலாச்சாரங்களை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக குறிப்பாக நம்முடைய வாளிகா ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பாயாக இ அல்லா தீனுடைய அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்வை அமைக்க இங்கே யார் யாரெல்லாம் பெயர் கொடுத்தார்களோ யாழ்ல எந்த காலத்திற்கு போவதற்கு பெயர் கொடுத்தார்களோ யாழ்லா அவர்களுடைய பெயர்களை கபூல் செய்வாயாக அவர்களுடைய முயற்சிகளை கபூல் செய்வாயாக அவர்களுடைய வெளி கிளம்புகளை லேசாக்கி யார் யார் எவிகள் தடைகளாக இருக்கிறதோ யாரு அந்த அனைத்து தடைகளையும் நீக்கி வைப்பாயாக உனக்கு விருப்பமான நல்ல கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக நீ கூறிய வாழ தோச் சேவாயாக நமக்குத்தனையோனைகள் உதவி செய்வாயாக பின்னால் என் நம்முடைய தீனுடைய அடிப்படையிலே அமைக்க தோற்கிக் சேவாயாக உலகத்திலே வாடும் காலம் எல்லாம் தீனுடன் வாழ்ந்த வாழ்ந்தே அல்லா அதே ஹெய்மாளுடன் மரணி கூடிய பாக்கியத்தை தருவாய் இமாடுக்கூடிய பாக்கியத்தை தருவாய் மரணிக்கூடிய பாக்கியத்தை வேதனைமார்கள் பயந்து இருக்கிறார்களையாக்கள் பயந்திருக்கிறார்களா அதை எங்களால் தாங்க முடியாதயா நம்முடைய கபரையை ஒளிமயமா ஆக்கி வைப்பாயாக சுடக்கத்துடைய பூஞ்சோலைகளை ஆக்கி வைப்பாயாக கேள்விகளை கேள்வி சாக்கி அமளி துமிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக சுராத்தர் முஸ்தக்கின் பாலத்தை மின்னல வேகத்திலே கடக்க தொழகி செவ்வாயாக நம் எல்லோருடைய பட்டோலையே வலது கடத்தில் நம் எல்லோரையும் ஜன்னத்தில் சிறுதோ சேர்ந்த சோழக்கத்தினுடைய செவ்வாயாக முஸ்லிம்களையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பாயாக முழு ஊடகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் வீடுகளையும் ஊர்களையும் நாடுகளையும் இழந்து கொண்டிருக்கிறார்களா முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாயாக நம்முடைய குழந்தைகளுடைய உயிர்களையும் பெண்களுடைய மாடங்களையும் பாதுகாப்பாயாக அல்லா அச்சமற்ற பயமற்ற வாழ்வை தந்திரவாயாக நிம்மதியான சந்தோஷமாக வாழ்வைளமான வாழ்வை விலா ஒடல <laughs>